தொள்ளனாசா தொழுகை நடத்தும் போது மக்கள் குறைவாக இருப்பதை கண்டால் அவர்களை மூன்று வரிசைகளாக பிரிப்பார் பின்பு எந்த மையத்துக்காக மூன்று வரிசைகள் நின்று ஜனாசா தொல்கின்றதோ அந்த மையத்துக்கு பிழை பொறுப்பை அல்லாஹ் என்று நபிசல்லும் அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறுவார்கள் அபோதாவா மூன்று ஒன்று ஆறு ஆறு திருமிதி ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இது ஹசன் என திருமதியும கூறுகிறார்கள்